அஞ்சல் துறை ஒரு அஞ்சல் தலைய வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலையில இருந்த இமேஜ் அதாவது படம் என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு பைசைக்கிள் பைசைக்கிள கூட அஞ்சல் தலையில பிரிண்ட் செய்வாங்களா அப்படின்ட்டு ஆச்சரியப்படாதீங்க நிறைய நாடுகள் பைசைக்ல தங்களோட அஞ்சல் தலையில வேற வேற காரணங்களுக்காக வெளியிட்டு இருக்காங்க நாடு பைசைக்குல பிரின் செஞ்சு வெளியிட்ட அஞ்சல் தலைக்கும் ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா ஓகே அது அந்த ரீசன் என்ன பார்க்கலாம் உலக மிதிவண்டி தினம் அதாவது டேவை சிறப்பிக்க வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைதான் ஆண்டு வெளியிட்ட அஞ்சல் தலைக்கு காரணம் அந்த வர்ல்ட் பைசைக்கிள் டே கொண்டாடப்படுற தினம் தான் இன்னைக்கு ஜூன் மூணு இந்த பைசைக்கிள் டேவுக்கு உலக அளவுல கொண்டாடுறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதல் கொடுத்தது பார்த்தோம்னா அது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் ரெண்டு நூற்றாண்டுகளுக்கும் மேலே மக்களோட உபயோகத்தில் இருக்கிற பைசைக்கிள் அதோட தனி சிறப்பு லாங்ஸ்டாண்டிங் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதோட பல வகைகளான திறன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வண்டி சீப்பஸ்ட் வாகனம் சுத்தமான டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற ஒரு வண்டி அப்படிப்பட்ட ஒரு வண்டியான பைசைக்கிளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்தது ஒரு மிக பெரிய அங்கீகாரம் இந்த வேர்ல்டு பைசைக்கிள் டே இந்த பைசைக்கிளை உலக அளவில் சிறப்பிக்கணும் அப்படின்ட்டு பாடுபட்டவர் அமெரிக்காவோட பேராசிரியராக இருந்த அவர் தன்னோட ஒரு ஒரு அதோட பங்கு என்ன பத்தி கட்டுரை பண்றப்போ பைசைக்கிளோட யூசேஜ் அவருக்கு தெரிய வந்தது அதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போய் உலக அளவுல தீர்மானம் ஒன்னு நிறைவேற்றணும் அப்படின்ட்டு தன்னோட ரிப்போர்ட்டை ஐக்கிய நாடுகள் சபைக்கு சப்மிட் பண்ணார் உலக மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பைசைக்களுக்கு ஒரு தினத்தை அதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு தினத்தையும் அறிவிக்கணும் அப்படின்ட்டு அவர் தன்னோட ரிப்போர்ட்டில் கேட்டிருந்தார் ஐநா சபையில் அந்த தீர்மானம் ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி கொண்டு வந்தப்போ நூற்றி ஐநா உறுப்பு நாடுகள் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அன்னைக்கு ஐநா சபை உலக பைசைக்கிள் தினத்துக்கு அறிவிச்சது தான் இந்த ஜூன் 3 சாதி மதம் இனம் பாலினம் வயது இப்படி எந்த ஒன்றுக்கும் சார்ந்து இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான எல்லா மக்களாலையும் உபயோகப்படுத்த முடிகிற பைசைக்கிள் அப்படிங்கிற மிதிவண்டி பத்தின அஞ்சல் தலைய நாம போக்குவரத்து அதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் ஆரோக்கியம் அதாவது ஹெல்த் கேர் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் புதுப்பிக்கத்தக்க போக்கு போக்குவரத்து வாகனங்கள் அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்